ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மேவ மாத பித்தமேவே சாாா விதையிரவிணம் மேவெவோயோ வம்ச ஷிபியோ மஹோ குருப்போம் சன சீரியவை தேஜஸ்வினீத்தமஸ் மாவித்விஷாவகை கடோப ரெண்டாவது அயம் மூன்றாவது வல்லி பதினான்காவது மந்திரே பிரச்சிய காமா அது மத்தியோமோ அம்ம சம் ஓன் நமோ பகவத்தே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய நச்சிகேதேச்சிரம்மவித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தை பூர்த்திசெய்ய தொடங்கிவிட்டார் பிரயோஜனத்தை சொல்கிறார் இந்த பதினாலாம் மந்திரத்தில் எப்பொழுது எல்லா ஆசைகளும் இந்த இவனுடைய உள்ளத்தில் உள்ளத்தை சார்ந்திருக்கிற ஆசைகளெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளெல்லாம் நன்றாக நீங்கி விடுகின்றனவோ சங்கராச்சார சொல்றார் பரமார்த்த தரிசி அப்படிங்கிறார் பரமார்த்தத்தை தரிசனம் பண்ணுகிறவன் எப்படி நகையில் தங்கத்தை தரிசனம் பண்ணுறானோ ஒருத்தன் அலையில் சமுத்திரத்தை கடலில் ஜலத்தை தரிசனம் பண்ணுகிறானோ அப்படி புரிஞ்சுக்கணும் நகையில் தங்கத்தை பார்ப்பது போல அலைகளில் தண்ணீரை அலைகள் கடலில் தண்ணீரை பார்ப்பது போல இந்த விவகாரத்தில் துவைத்தத்தில் பரமார்த்த அத்வைத்தத்தை பார்ப்பவன் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசதே இந்த அசத் பதார்த்தங்கள் அசத்னா மித்யா இந்த மித்தியில இருக்கிற சத்தியத்தை அவன் பார்க்கிறானோ சத்திய பரமார்த்த தரிசி சங்கராஜா இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துறார் பரமார்த்த தரிசிங்கிறார் ஜகதரிசி ஜகத்தரிசி துவைத்த தரிசி பேததரிசி தரிசினா பார்க்குறேன் அபேத தரிசி இந்திரியங்கள்னா துவைத்தத்தை பேதத்தை காட்டுகின்றன சாஸ்திரத்தினால் சம்ஸ்கிருதம் செய்யப்பட்ட புத்தியானது அத்வைதத்தை தரிசிப்பிக்கிறது சாஸ்திரத்தினால் குருவினுடைய உபதேசத்தினால் பக்குவப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தப்பட்ட புத்தியானது எதை பார்க்கும் கண்கள் நிற வேற்றுமையை காட்டும் காதுகள் ஒலி காட்டும் கண்களும் காதுகளும் ஒலியையும் நிறத்தையும் வேற்றுமைப்படுத்தி காட்டும் அப்படி போடணும் மூக்கு மனங்களை வேற்றுமைப்படுத்தி காட்டும் கண்ணும் காதும் மூக்கும் நிறத்தையும் ஒலியையும் மனங்களையும் வேற்றுமைப்படுத்தி காட்டும் கண்கள் வடிவங்களை வேற்றுமைப்படுத்தி காட்டும் நாக்கு சுவைகளை வேற்றுமைப்படுத்தி காட்டும் ஒரு இந்திரியமும் இன்னொரு இந்திரியத்துக்கும் அந்த இந்திரியங்களே வேற்றுமையை காட்டுறது சப்தம் வேறு ஸ்பரிசம் வேறு ரூபம் வேறு ரசம் வேறு கந்தம் வேறு இதெல்லாம் வேற நம்ம மனசெல்லாம் இந்த வேற்றுமையைத்தான் வியாபிச்சிருக்கு வேற்றுமையில் இருக்கிற குறை நிறைகளைத்தான் வியாபிச்சிருக்கு இது நன்றாக இருக்கிறது இது நன்றாக இல்லை இதுல ராகம் துவேஷம் அதுல இருந்து வெளியிலேயே வர முடியல பரமார்த்த தரிசி அத்வைத தரிசி இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் இங்கிலீஷில் சொன்னால் இதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் ஆபாசம் இது வந்து இதுக்கு நான் வந்து முக்கியத்துவம் தர மாட்டேன் இந்த சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள் பல்வேறு விதமான குணங்கள் அந்தகரணத்தில் எவ்வளவு விதமான எண்ணங்கள் அந்தந்த விஷயங்களுக்கு தருமாதிரி விற்பிபேதங்கள் இத்தனைக்கு ஆதாரம் கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் இத்தனைக்கும் ஆதாரம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் சத்து சத்தரிசி தரிசி ஆனந்த தரிசி சச்சிதானந்த தரிசி பரமார்த்த தரிசின்னா என்னர்த்தம் சச்சிதானந்தத்தை பார்ப்பவன் சச்சிதானந்தத்தில் கற்பிக்கப்பட்டது என்ன தெரியுமோ அனர்த்த ஜடதுக்கம் சச்சிதானந்தத்துக்கு ஆப்போசிட் சச்சிதானந்தத்துக்கு எதிர்பதம் சத்துனா இருப்பு அன்தான் இல்லாதது இருப்பது போன்று காட்சி அளிக்கிற இல்லாத வஸ்து நகை என்பது இருப்பது போன்று காட்சி அளிக்கிற வெறும் சொல் மாத்திரம் பொருளற்ற பொருளற்ற சொல் நகை என்பது பொருளற்ற சொல் விவகாரத்தில் வேணால் அதுக்கு பொருள் இருக்கலாம் தத்துவத்தில் அதுக்கு பொருள் இல்லை விவகார டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்கு இதுக்கு பொருள் இருக்கலாம் மனுஷியகாங்கிறது பொருளற்ற சொல் மனிதன் என்பது பொருளற்ற சொல் எப்படி இருக்கு பாருங்க உயிர் என்பது பொருளற்ற சொல் உணர்வு என்பது அது ஒன்று பொருளுடைய சொல் மற்ற சொற்கள் அனைத்தும் பொருளற்ற சொற்களே எல்லா சொற்களும் உண்மையில் அது ஏதோ விவகாரத்துக்காக சப்தங்கள்லாம் வச்சிருந்தாலும் உண்மையிலேயே அது சொல்லால் சொல்ல முடியாத ஒரு பொருளாக இரு உணர்வுங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம் ஆஹா பரமார்த்த தரிசி அதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் அந்த இதுக்கு என்ன ஆப்போசிட் என்ன சொன்னேன் சச்சிதானந்தத்துக்கு எதிர்ப்பதம் என்ன அனிர்த்த ஜட ஜடம் அது வந்து சித்துக்கு எதிர்ப்பதம் ஜடம் ஆனந்தத்துக்கு எதிர்ப்பதம் துக்கம் அனுர்த ஜட துக்கம் அனுர்தட துக்கத்தை பார்க்குறவன் சம்சாரி அனுர்தட துக்கத்தை என்னது துக்கத்தை ஆனந்தமாக நினைக்கிறவன் சம்சாரி ஜடத்தை சேதனமாக நினைக்கிறவன் சம்சாரி பொய்ய உண்மையாக நினைக்கிறவன் சம்சாரி இவன் யாரு என்ன பண்றான் எப்பவுமே உண்மையை மாத்திரம் உணர்வ மாத்திரம் ஏற்படுற ஒரு சந்தோஷத்தை தான் சொல்றது இன்பத்துக்கு உவகைன்னு ஒன்று இருக்கே தமிழ்ல உண்மை உண்மை சத்தியம் எக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம் ட்ரூத்துன்னு அர்த்தம் இல்லை அ ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் தூய இருப்பு aha உண்மை உணர்வு இன்பம் இருப்பு உணர்வு இன்பம்னு போடுவோம் இல்லாட்டி உண்மை உணர்வு உண்மைங்கிற சொல்ல சொல்கிற போது வாய்மைங்கிற அர்த்தத்தில் சொல்லலை வாய்மை வேறு உண்மை வேறு தமிழே அப்படி தான் இருக்குது வாய்மைங்கிறது தான் வாயால் சொல்கிற விஷயம் பொய்யாக இருக்கக்கூடாது விவகாரத்தில் எது இப்படி சொல்லணும்னா அது அப்படி சொல்லணும் அது வாய்மை இது வந்து வாய்மையையும் பொய்மைக்கும் ஆதாரம் எது பொய்மைக்கும் வாய்மைக்கும் ஆதாரமோ அது உண்மை உண்மையின் மீது வாய்மையும் பொய்மையும் கற்பிக்கப்படுகின்றன உண்மையில் வாய்மையும் பொய்மையும் கற்பிக்கப்படுகிறது வாய்மை இருக்கிறது பொய்மை இருக்கிற பொய் சொல்றான் சொல்றதெல்லாம் பொய் பொய் ஒன்று இருக்குங்கிற பொய்ய சொல்ற இருக்கானே ஆகையினால அந்த பொய் அவனை சார்ந்திருக்கு வாய்மையை ஒருத்தனை சார்ந்திருக்கு வாய்மை என்பதும் பொய்மை என்பதும் குணங்கள் இந்த குணங்கள் எல்லாம் குணத்தை உடையவனை இருப்பை சார்ந்திருக்கிறது இருப்பை ஆகினாலும் என்ன பரமார்த்த தரிசின்னு சொல்ற போது அவனோ எல்லாரும் விவகாரம் பண்ணிட்டு இருக்கான்னு சௌரியமா சொல்லி வச்சிருக்கார் இந்த ஸ்லோக நமக்கு எல்லா விவகாரம் பண்றாங்க சுருக்கமாக சொன்னால் ஜீவன் சொல்லிவிட வேண்டிதான் ஆனால் அது விலாபரேட்டாக சொல்கிறார் பார்க்கற இல்லை கர்மேந்திரிய விவகாரங்கள் ஞானேந்திரிய விவகாரங்கள் அந்த கரண இத்தனை விவகாரங்களை பண்ணி அதெல்லாம் குணங்குணத்தோடு சேர்ந்துருக்குங்கிற சொல்கிறேன் இல்லையா அடிக்கடி சொல்கிறேன் மேட்டர் அண்ட் மேட்டர் இன் மேட்டர் அண்ட் மேட்டர் இன்டராக்ஸ் இட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ என்ன ஒன்றும் பண்ணாது அ பரமார்த்த தரிஷி எப்போ என்ன சர்வே காமாகா காமாகாங்கிற சங்கராச்சார சொல்றார் காமீத்தவ்யசிய அந்நசிய அபாவாத் பிரமுச்சந்தே ஆசைப்படுவதற்கு ஒன்றும் இல்லாததால் ஆசைகள் நீங்கி ஆசைப்படுவதற்கு பொருளே இல்லை எல்லா பொருளுமே நானாக இருப்பதால் எந்த பொருளும் எனக்கு அந்நியமாக இல்லாததால் ஆசைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லாததால் ஆசைகள் போய்விடுகின்றன விசீர்யத்தை தன்னுணர்வு உடையவனுக்குத்தான் ஆசை சாதாரண ஆசை மிதமான ஆசை மந்த இச்சா மத்தியம இச்சா தீவிர இச்சையெல்லாம் யாருக்கு இருக்கும் தன்னுணர்வு உடையவனுக்கு தான் இருக்கும் தன்னுணர்வும் பொது உணர்வும் இல்லாத உணர்வாகவே மட்டும் தன்னை உணர்பவனுக்கு எங்கே விருப்பங்கள் இருக்கும் இருக்க முடியாது அவ்வளோ மனசோட தன்னை சேர்த்துண்டா தான் தன்னை குறைவுடைய தன்னுணர்வு வந்தாலே குறை வந்துடும் தன்னுணர்வு வந்தாலே குறைபாட்டுணர்வு வந்துடும் என் புத்தியில் குறை இருக்குது என் புத்தி முழுக்க செய்ய மாட்டேங்கிறது என் மனசு சரியில்லை சில சமயம் மனசு நல்லா இருக்குது பல சமயம் மனசு நல்லா இல்லை சில சமயம் சாஸ்திரம் புரியறது பல சமயம் புரிய மாட்டேங்கிறது எப்படியோ வச்சுங்க பல சமயம் புரியறது சில சமயம் புரிய மாட்டேங்கிறது எல்லாம் குறைதானே அப்புறம் உடம்பில் குறையிருக்கு இது வயசாகிடுத்துன்னு குறை இதுக்கு வியாதி இருக்கேன்னு குறை எல்லாம் எதை சார்ந்துருக்கு அகம் தேகாங்கிறத சார்ந்துருக்கு அகம் தேகா அகம் மனஹா எல்லாம் ஏதோ ஒரு மயத்தில் உட்கார்ந்துருக்கு ஒன்று அன்னமயம் இல்லாட்டி பிராணமயம் இல்லாட்டி பசிக்கிறது தாகமாக இருக்குது அன்னமயம் பிராணமயம் ரொம்ப சூடாக இருக்குது ப்ளசண்ட்டாக இருக்குது எதை சார்ந்திருக்கு ப்ளசன்ட்னதெல்லாம் வந்து எப்படி இருக்கு வெதரை சார்ந்திருக்கு வெதற்கும் வாடிக்கும் இருக்கிற ஸ்பரிஷத்துக்கும் சேர்ந்துருக்கு அது ஸ்பரிஷ தர்மம் எனக்கு உண்மை ரொம்ப கொதிக்கிறது அப்படின்னா அது ஒன்று உடம்புக்குள்ளே ஏதோ வியாதினால் சூடாகலாம் இல்லை வெளியில் வெதர்னால சூடாகலாம் அது ஸ்பர்ஷம் தெரியறது இப்படி ஏதாவது ஒன்று தான் இருக்கு ஆஹா அன்னமயா பிராணமயா மனோமயா விஜானமயா ஆனந்தமயா ஆனந்தமயம்னால் என்னென்னா இன்றைக்கி காலம்புற பூஜை ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு பொங்கல் அதை விட நல்லா இருந்தது அதுதான் ஆனந்த மயம் நேற்றுக்கு பாருங்கோ சாயங்காலம் ஏழு மணிக்கு படுத்தவன் தான் அப்புறம் வந்து காலம்புற எட்டரைக்கு தான் எழுந்தேன் என்ன ஆனந்தங்கிறீங்க அது ஆனந்த மயம் ஆனந்த மயம் ஆனந்த விகாரம்னு பேர் அதில் வந்து தாரதம் இருந்தது என்னாச்சு நல்லா தூங்கிட்டு இருந்தேன் நடுவில் பன்னெண்டு மணிக்கு ஒரு டிஸ்டபன்ஸ் அப்புறம் பழையபடியும் ஒரு தூக்கம் அப்புறம் ஒரு பரவாயில்ல இப்போங்கூட ஸ்லீப்பியாக தான் இருக்கேன் அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆனந்தமயம் அரகுரை ஆனந்தமயத்தில் இருக்கேன்னு அர்த்தம் ஸ்லீப்பியாக இருக்கேன்னு அர்த்தம் அரகுரை ஆனந்தமயத்தில் இருக்கேன் அர்த்தம் பிரிய விற்த்தி மோத விருத்தி பிரமோத விருத்தி விற்த்தி விகாரம் விறத்தியோட தாரதமியம் ஆனந்த மயம்னு சொல்லியிருக்கு மயம்னா அங்கே விகாரம்னு அர்த்தம் ஆனால் நான் வாஸ்தவமாக யாருன்னா சண்மயா சின்மயா ஆனந்தமயா சச்சிதானந்தமயா சின்மயானந்தான்னு பேர் வச்சுருக்காங்க சண்மயானந்தான்னு யாருக்குமே பேர் வைக்கல சண்மயம் வைக்கலாம் சண்மயா சின்மயா ஆனந்தமயா இல்லாட்டி இருக்கவே இருக்குது சிவமயா சொல்லலாமே அந்த இடத்துல மயஹான்னா ஸ்வரூபம்னு மாற்றம் அர்த்தம் அர்த்தம் மயங்கிறதுக்கு சம்ஸ்கிருத்தில் ரெண்டு அர்த்தம் இருக்குது அதாவது மயம்னு சொன்னால் கூடுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது கூடி குறையிறதுன்னு அர்த்தம் விகாரம்னு அர்த்தம் ஆனால் மயம்னு சொன்னால் ஸ்வரூபம் அக்னி உஷ்ணமயா சொல்லலாம் அக்னி உஷ்ணமயா அப்படின்னா அக்னியோடய ஸ்வரூபம் உஷ்ணம் அப்படின்னா ஆ நான் சிவமயமாக சண்மயமாக சின்மயமாக நான் ஆயிட்டேன்னு சொன்னால் ஆனந்தமயத்துக்கு போவேனோ நான் ஒரு பதமே யூஸ் பண்ண முடியாது பக் ஆசைகள்லாம் போய்விடுகிறது சங்கராஜா சொல்கிறார் பிரதிபோதாத் விதுஷௌ ஹிருதி புத்தௌ ரெண்டு அர்த்தம் அதாவது வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் ஆசைகள்லாம் இருந்தது அந்த ஆசைகள்லாம் வேதாந்தம் படித்த பிறகு போய்விட்டது அது என்ன தத்துவம் தெரிஞ்சதுனால அப்புறம் வைராக்கியத்தினால வேதாந்தம் படித்தான் அப்போ வைராக்கியம் உள்ளவனுக்குன்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கோம் ஆஹா அசிய ஹிருதி ஷ்ருத்தாக சர்வே காமாக எதா பிரமுச்சியந்தே அப்படி படிக்கணும் இவனுடைய ஹிருதயத்தை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா வகையான ஆசைகளும் எப்பொழுது விடுபட்டு விடுகின்றனவோ பரமார்த்த தரிசனத்தினால் அத்வைத தரிசனத்தினால் விடுபட்டு விடுகின்றனோ அதன ததான் அர்த்தம் அப்பொழுது மர்த்தியகா அமிர்தா பவதி மர்த்தியகா சொன்னால் மனிதன் அர்த்தம் அது தன்னை என்னவா கருதி கொண்டிருந்தான் அவனுக்கு என்னென்னா இந்த நம் எனக்கு அழிவு உண்டுன்னு நினச்சுட்டு இருந்தான் எனக்கு எனக்குன்னா உடம்புக்கு உடம்போடு தன்னை நினைத்து கொண்டு அழிவுண்டுன்னு நினைத்து கொண்டிருந்தான் மர்த்தியகா அமிர்தகா பவதி அவன் அமிர்தத்தை அமிர்தமாக ஆகிறான் அமிர்தத்துவத்தை அடைகிறான் தன்னை அழியாதவனாக உணர்கிறான் அழிகின்றவனாக தன்னை கருதி கொண்டிருந்தவன் தன்னை அழியாத பரம்பொருளாக உணர்கிறான் இந்த இடத்துல ரெண்டு புரிஞ்சுக்கணும் அழுகின்ற உடலோடு தன்னை கருதி கொண்டிருக்கின்றவன் அழியாத பிரம்மமாக தன்னை உணர்கிறான் அப்படி சொல்வது இல்லாட்டி அழுகின்ற உடலோடு தொடர்ந்து தொடர்பு தன்னை தன்னைனா இந்த இடத்துல ஜீவனை அழுகின்ற உடல்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற தன்னை அழியாத பிரம்மமாக அழுகின்ற உடல்களோடு தொடர்பு இல்லாதவனாக அழுகின்ற உடல்கள் உயிர்கள் எல்லாம் தன் மீது கற்பிக்கப்பட்டனவாக உணர்ந்து கொள்ளுகிறான் என்று புரிஞ்சுக்கணும் அத்த பிரம்ம சமஷ்ணுதே அத்தன்னு சொன்னால் இங்கேயே சங்கராச்சர உதாரணம் சொல்கிறார் பிரதீப நிர்வாணவது இந்த விளக்கை அணைச்ச மாதிரிங்கிறார் விளக்க அணைச்சா விளக்கை எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்க அணைச்சா அந்த விளக்கு எங்கும் நீக்கமர நிறைந்த சாமான்ய அம்சத்துக்கு போயிடுது இந்த சொடர் வந்து அக்னியோட விசேஷ அம்சம் வியாபகமாக இருக்கிறது சாமானிய அம்சம் அதனால் நம்மளே என்ன சொல்கிறோம் இந்த சாமானிய சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யம்னு ஒன்று இருக்குது இதை பற்றி நம்ம முன்னாடி பேசலை இல்லை அதே தான் பிம்பச்சைத்தியம் பிரதிபிம்பைத்தன்யம் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா பிம்பச்சைத்தியம் பிரதிபிம்ப சைதன்யம் அபரிச்சின்ன சைத்தன்யம் அனவச்சின்ன சைத்தன்யம் அவச்சிண்ண சைத்தன்யம் இப்படி பிரிக்கிறோம் வரையறுக்கப்படாத சைத்தன்யம் வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம் வரையறுக்கப்பட்டது போல காணப்படுகிற சைத்தன்யம் வரையறுக்கப்படாத வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம் வரையறுக்கப்படாத சைதன்யம் அனவச்சின்ன சைத்தன்யம் அபரிச்சின்ன சைத்தன்யம் அனவச்சின்ன போரும் அவச்சின்ன சைத்தன்யம் அனவச்சின்ன சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யம் சாமான்ய சைத்தன்யம் சவிசேஷ சைத்தன்யம் நிர்விசேஷ சைத்தன்யம் இப்படிலாம் போட்டுகிட்டே போகலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை இன்னொன்று சொல்லலாம் சத்திய சைத்தன்யம் மித்யா சைத்தன்யம் அது என்ன புதுசாக இருக்கு சத்திய சைத்தன்யம் மித்யா சைத்தன்யம் மித்யா சைத்தன்யங்கிறது பிரதிபிம்ப சைதன்யம் மித்யா சைத்தன்யம் அவச்சின்ன சைத்தன்யம் மித்யா சைத்தன்யம் அதாவது உபாதி சை உபாதியாக காட்டிக்கொள்கிற சைத்தன்யம் மிச்சா சைத்தன்யம் அப்படி பிரிக்கிறது இல்லை இருந்தாலும் பிரித்தாலும் தப்பு இல்லை என்ன அது நிழல் தானே நிழல் வந்து உண்மையாக பொய்யான்னு கேட்டா நிழல் உண்மையாக பொய்யான்னா நிழல் நிழல் வந்து நிழல் என்பது உண்மையாக பொய்யா நிழல் இருக்கா இல்லையா இருக்குங்கிறது உண்மையாக பொய்யா கொஞ்சம் யோசிக்க தோணுமா தோணாதா யோசிக்கணும் ஆ நிழல் என்பது உண்மையா பொய்யா நிழல் கண்ணுக்கு தெரியுறத இல்லை சுவாமிஜி அது இல்லை அப்படின்னு ஹே இருக்கேப்பா நிழல் இருக்கே அது இருந்தாலும் இல்லை ஏன் அதுக்கு மதிப்பு இல்லை அப்படி சொல் நிழல் இருக்கு ஆனால் அதுக்கு மதிப்பு இல்லை ஆகவே எது மதிப்பு இல்லையோ அது மித்யா எது மதிக்கப்பட வேண்டியது இல்லையோ அது மித்யா இது புரியணும் நிழல் இருக்குன்னு சொல்லலாம் அதை வந்து நிழலை வந்து நான் வந்து சொல்லி இப்போ நீங்கள் சொன்ன நிழல் இல்லைன்னா இல்லை இருக்கே அப்படின்னு என்ன பதில் சொல்வேள் அது இருக்குது சொல்லணும் அதில் என்ன பிரயோஜனம் நிழல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு தானே கேட்போம் பிரயோஜனம் இருக்கா இல்லையோ இருக்கா இல்லையா இருக்குங்கிற ஞானந்தான் பிரயோஜனம்னா இருக்குங்கிறது தான் பிரயோஜனம் ஆனால் அதுக்கு வேல்யூ கிடையாது மதிப்பு கிடையாது ி சொல்கிறார் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை என்ன அழகான குரல் பாரு சன்னியாசி துறவிக்கு சொல்கிறார் அதாவது அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சந்யாசிக்கு மற்றும் தொடர்பாடு எவன் கொல் அப்படின்னா பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை சன்னியாச வாழ்க்கைக்கு துறவு வாழ்க்கைக்கு போனவனுக்கு பிறப்பருக்கல் உற்றவர்களுக்கு உடம்பும் மிகை அப்படின்னா என்ன உண்மை உடம்பும் மிகைன்னா இந்த உடம்பே அவனுக்கு எக்ஸ்ட்ரா பொஸ்து இது பெரிய தேவையான பொருள் இல்லை அப்படின்னா மற்ற பொருளோடு அவனுக்கு தொடர்பு இருக்குமாங்கிறார் ஏன்னா திருவள்ளுவர் வந்து முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் அபரிகிரகம் சன்னியாசிக்கு பரிகிரகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார் என்னது, அது ஒரு குரல் இருக்கே நோன்பிற்கு உண்டாகும் உடைமை இன்மை மற்றும் மயலாகும் பெயர்த்து மற்றொரு குரல் இதே தான் இருக்குது சன்னியாசிக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா சாமான நிறைய சேர்த்துக்க விடாது உடைமை இன்மை அவருக்கு என்னென்னா மேக்சிமம் போனால் புஸ்தகருக்கெலாம் படிக்கிறதுக்கு வேணாம் அதுவும் ஞானத்துக்காக நோன்பிற்கு உண்டாகும் உடைமை இன்மை அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மற்றும் மயலாகும் பெயர்து அது என்னாகும்னா அது மயக்கத்தை அதே ஞாபகப்படுத்தின் பிரம்மத்தை தியானம் பண்ண முடியாது இந்த பொருளை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்துல தான் புத்தி போகும் அப்படி சொல்றவர்கள் அந்த இந்த இதையும் சொல்றார் உற்றாருக்கு உடம்பும் மிகை எதுக்கு இதை சொல்றோம் இங்கே பிரதீப நிர்வாணம் ஆரம்பிச்சு போனோம் அதாவது அக்னி வந்து விளக்குற தெரியிற அக்னி இப்போ தான் படித்தோம் தைகோ புவனம் பிரவிஷ்டம் ரூபம் ரூபம் பிரதி ரூபோபூவ ஏகஸ்தாசர்வூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதி படிச்சிருக்கோம் அக்னியானது ஒரே அக்னியானது பல்வேறு விதமான உபாதிகளில் சேர்ந்து பலவிதமாக வெளிப்படுறது அது வந்து வெளிப்படுற போது விசேஷம் இப்போ இந்த உடம்பில் வெளிப்படுற சைத்தன்யம் வந்து விசேஷ சைத்தன்யம் சாமான இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் புரிஞ்சு போயிடும் இப்போது இந்த அறையில் சூரியனுடைய வெளிச்சம் இருக்குது ஏற்கனவே இருக்குது அங்கே ஒரு பெரிய கண்ணாடியை வச்சு சூரியனுடைய வெளிச்சத்தை இந்த சூரியனுடைய பிம்பத்தை இந்த கண்ணாடியில் வாங்கி இந்த ரூமில் காமிச்சா வெளிச்சம் கூடுமா குறையுமா வெளிச்சம் கூடும் அப்போது ஏற்கனவே இருக்கிற சூரிய பிரகாசத்துக்கு பேர் சாமானிய பிரகாஷம் சாமானிய பிரகாசம் அந்த கண்ணாடியில் பட்டு வர்ற சூரியனுடைய வெளிச்சம் வந்து விசேஷ பிரகாஷம் ஆயுதம் நம்மக்கிட்ட ரெண்டு சைத்தன்யம் இருக்குது மிச்சா சைத்தன்யம் சைத்திய செய்தன்யும் சொன்னேன் இல்லையா இப்போ வந்து இந்த கண்ணாடியிலிருந்து வர்ற வெளிச்சம் வந்துருக்கு அது வந்து சாமான்யத்தை டாமினேட் பண்ணுமா பண்ணாதா புரிஞ்சிக்கோங்க ரொம்ப முக்கியம் அது விசேஷம் சாமான்யத்தை டாமினேட் பண்ணுறதா இல்லையா விசேஷம் வந்து சாமான்யத்தை டாமினேட் பண்ணிவிடுறது ஆனால் அந்த விசேஷத்துக்கு பவரே எதுலேருந்து வந்தது சாமான்யத்திலேருந்து வந்துதா விசேஷத்துலேருந்து வந்துதா எல்லாம் புத்தி தான் வேலை பண்ணணும் இப்போ அந்த கண்ணாடியை பிரகாசப்படுத்துறது யார் சூரியன் கண்ணாடியில் தெரிகிற நிழல் யாரு சூரியன் அந்த வெளிச்சம் வந்து எந்த பிரகாசத்தை டாமினேட் பண்ணுறது சாமானிய பிரகாசத்தையே டாமினேட் பண்ணுற சாமானிய பிரகாசம் யாரோடது இதை நல்லா யோசிக்கும் தியானம் பண்ணுங்க அது மாதிரி பிரம்மன் பரபிரம்மன் அந்த பிரம்மந்தான் என்னது ஒரு ஒரு இப்போ நம்ம உடம்பு மனசெல்லாம் கண்ணாடி மாதிரி இந்த கண்ணாடியில் சைத்தன்யம் பிரகாசிக்கிறதா இல்லையா பிரகாசிக்கிறது இதுதானே மனசையும் புத்தியும் உலகத்தையெல்லாம் காமிச்சு கொடுத்துன்ட்ருக்கு இப்போது இந்த மனசுக்கு வந்து இந்த சைத்தன்யம் எது எந்த எங்கேருந்து வந்தது சாமானியத்துலேருந்து வந்துது சாமானிய சைத்தன்யம் வச்சுங்க சாமான்ய சைத்தன்யம்னா சர்வகத சைத்தன்யம் எும் நீக்கமர நிறைந்திருக்கிற சைத்தன்யம் உணர்வு அது நீங்கள் ஏதாவது வெளிச்சமாலாம் கற்பனை மாட்டீங்க வெளிச்சம் இருட்டெல்லாம் கிடையாது ஜோதியனே துண்ணிருளே இருட்டும் அதுதான் வெளிச்சமும் அதுதான் வெளிச்சத்துக்கு ஆதாரம் எதுவோ அதுதான் இருட்டுக்கும் ஆதாரம் இருளுக்கும் ஒளிக்கும் எது ஆதாரமோ அது ஞாபகம் இப்போ சாமான்ய சைத்தன்யம் சாான்ய சைத்தன்யம் இப்படி சொல்ல வேண்டிய இப்படி இப்படிலாம் பண்ண முடியாது எல்லாம் பாடத்துக்காக அப்படி பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ப்ரெஷனுக்காக அப்படிலாம் வருது சாமானிய சைத்தன்யம் அப்புறம் இந்த அந்தக்கரணத்தில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் என்ன சைதன்யம் விசேஷ சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யம் இப்போ நமக்கு சாமானிய சைதன்யத்தை பற்றின புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கா விசேஷ சைத்தன்யத்தை பற்றின புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கா ஆமாம் அப்போ விசேஷ சைத்தன்யம் வந்து சாமானிய சைதன்யம் இல்லாமல் வராது விசேஷ சைத்தன்யம் சாமான்ய சைதன்யத்தை டாமினேட் பண்ணுறதா இல்லையா டாமினேட் பண்ணுறது டாமினேட் பண்ணினாலும் ஒரிஜினலாக விசேஷ சைதன்யத்துக்கு எதுலேருந்து பலம் வந்திருக்கு சாமானிய சைதன்யம் என்ன அக்கிரமும் பாருங்க இதெல்லாம் தான் மாயாதேவியோட லீல மாயா லீலா புரிஞ்சுக்கணும் அதனால் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்னா இந்த விசேஷ சைத்தன்யம் தான் தன்னுணர்வு இண்டிவிஜுவாலிட்டி ி வந்து என்ன பண்றதுன்னா இதை டாமினேட் பண்ணிடுது நம்முடைய ஆதார அந்த தூக்கத்தில் இருக்கோமே இது வந்து வந்த உடனே என்ன ஆயிடுறது அது மறந்து போயிடுறது நமக்கு முழிச்ச உடனே தூக்கத்தில் எதோடையும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது ஞாபகத்தில் இருக்கா மறந்து போயிடுறதா முழிச்ச உடனே முழிச்சுன்னு இருக்கீங்க இப்போ முழிச்சுன்னு இருக்கிறச்ச நம்ம வந்து தூங்கின்னு இருக்கிற போது எப்படி இந்த உடம்புக்கும் மனசுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்ததோ அது வந்து முழிச்சுன் போது ஞாபகத்தோடு இருக்கா ஞாபகம் இல்லாமல் இருக்கா இப்படி சொன்னால் ஞாபகப்படுத்திக்க வேண்டி வரும் அவ்வளோதான் இல்லாட்டி ஞாபகப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மை உடம்புக்கும் மனசுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் வந்து நித்தியமாக அநித்யமா ஆமாம் இந்த சம்பந்தம் ஏன்னா தூக்கத்தில் காணாமல் போய்டுருது ஆகையினால எனக்கு இது நித்திய சம்பந்தம் இல்லை இது அனித்யந்தான் மித்யா சம்பந்தம் இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் மித்யா சம்பந்தா நான் யாராக இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் வந்து சாமான்யமாக விசேஷமாக இந்த இந்த இடத்து இந்த காண்டெக்ஸில் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் விசேஷம் வந்து சாமானியமான ப்யூர் கான்சியஸ்னஸ் ஆன என்ன மறைச்சு விடுறது நான் என்ன பண்ணிவிடுறேன் நான் அதான் நினைச்சுன்னு விட்டேன் இந்த உடம்பு மனசாக நினைச்சுன்னு விட்டேன் அப்போ நீ நான் சண்டை யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை ஒரே விசித்திரம்தான் இதை என்ன புரிஞ்சுக்கிறானா இங்கே கிளாஸ்லயே இப்பவே புரிஞ்சுட்டாங்கிறார் நான் சொல்ல சங்கராச்சாரிய சொல்றார் அத்த இந்த நோ வேர்னு போடுவாங்க அந்த நோவேரை வந்து இந்த டபிள்யூத்துக்கு இந்த பக்கம் போட்டு நவ் ஹியர்னு ஆக்கணும் அதுதான் நோ அதான் நோ வேர் நோ வேர்னால் காட் இஸ் நோ வேர் அப்படின்னா காட் இஸ் நோவேர்னு சொன்னால் அவன் அடுத்த சொன்னால் இல்லைப்பா அந்த டபிள்யூ வந்து இங்கே போடு ஓ பக்கத்தில் போட்டு ஒரு கமாவை போடு கமாவை போடு இல்லாட்டி விட்டுரு தள்ளிவிடும் அதை தள்ளிட்டு போடுந்தான் நவ் ஹியர் அந்த டபிள்யூக்கு மாத்திரம் அங்கே இருக்கிற தூக்கி வேரில் இருக்கிற டபிள்யூவை இங்கே என்வோக்கு பக்கத்தில் போட்டால் ஒரு எழுத்த தூக்கி இப்படி போட்டால் நௌ அண்ட் ஹியர் அது மாதிரி அத்த பிரம்ம சமஷ்ணுதே ஹியர் அண்ட் நௌ இங்கேயே இப்பொழுதே இப்பொழுதே இது புரிகிறது வகுப்பில் ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுதே பிரம்ம ஜானம் வருகிறதா அல்லது ஆசிரியர் பல வருஷம் சொல்லிக் கொடுத்த பிறகும் புரியாமல் இருக்காங்க பேசிட்டு இருக்கோம் சப்ஜெக்டே புரியலன்னா நீங்களும் ஒரு முப்பத்தஞ்சு நாளாக பேசிட்டு இருக்கீங்க சப்ஜெக்ட் மேட்ரு மாத்திரம் புரியவே மாட்டேங்கிறது ஒரே சப்ஜெக்ட் தானே பேசிட்டு அதனால தான் புரியலன்னா அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே பியாண்ட் சென்ட்ஸ்ங்கிறீங்க நான் சப்ஜெக்ட் மேட்ரு யார் தெரியுமோ நீ நீன்னா யாரு நான் தான் எல்லாரும் என்ன சொல்லணும் நீ நீ தான் சொல்ற தத்துவமசின்னு சொல்றபோது ஒரு ஒருத்தனையும் பார்த்து தனித்தனியாக சொன்ன தத்துவமசி தத்துவமசி தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு ஒருத்தனையாக பார்த்தா சொல்லிகிட்டுருக்கேன் தத்துவமசின்னு சொன்னால் அத்தனை பேருக்கும் தெரியும் அகம்னு தொம்னா அது புரோனவும் எல்லாரும் எடுத்துக்க வேண்டியதா அத்த பிரம்ம சமஸ்ணுதே இங்கேயே அழிகின்றவனாக கருதி கொண்டவன் தன்னை அழியாதவனாக அறிந்து கொள்கிறான் எல்லாமே என்னன்னா தப்பான அபிப்பிராயத்தை நீக்கிறதா விபரீத ஜானத்தை நீக்கிறதான் தன்னை தேகாத்மாவாகவும் ஜீவாத்மாகவும் நினைச்சு கொண்டிருந்த புத்தி போய் தன்னை பிரம்மாத்மாவா தெரிஞ்சுக்கிறான் எல்லாரையும் பிரம்மமா பார்க்கிறான் சர்வம் பிரம்மமயம் ரேரே சர்வம் பிரம்மமயம் இவர் சதாசுப் பிரம்மேந்திராவுடைய சர்வம் பிரம்மமயம் ரேரே சர்வம் பிரம்மமயம் அதுக்கப்புறம் சொல்கிறார் இதை புரிஞ்சின்றதுக்கப்புறம் பேசக்கூடாது என்ன இருக்குது பேச வேண்டியது என்ன இருக்குது ரெண்டும் இல்லைங்கிறார் அகர்ம அதர்ம வியவகாரமும் இல்லை தர்ம வியவஹாரமும் இல்லைங்கிறார் மௌனம்தான் மௌனி பவத்தே அதிவாதி ந பவத்தே என்று முண்டகோபிஷா சொல்கிறது இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு இதை தவிர வேறு எதை பற்றியும் அவன் சிந்திப்பதில்லை பேசுவதில்லை அதிவாதி ந பவத்தே மௌனி பவத்தே மௌனமடைந்து விடுகிறான் அவர் அதனால தான் சொல்கிறார் கிம் கிம் அவச்சனீயம் கிம் பட்டனீயம் கிம் அபனீயம் கிம் கர்த்தவியம் கிம் அகர்த்தவியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சர்வற்ற சதா ஹம்சத்தியானம் கர்த்தவியம் போ முக்தி நிதானம் ஆகையனால சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் ஆஹா அத்த பிரம்ம சமஷ்ணுதே அடுத்த மந்திரம் சர்வபந்தன உபசமனாத்து பிரம்ம சமஷ்ணுதே பிரம்மைவ பதி இகைவ இந்த உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உடல் மனம் புத்தி இவைகளை கடந்தவனாக தன்னை உணர்ந்து கொள்ளுகிறான் பிரம்மமாக உணர்ந்து கொள்ளுகிறான் சரி எப்போ இந்த இவர் என்ன சொல்கிறார் எப்போ ஒருத்தனுக்கு ஆசையெல்லாம் போய்விடுகிறதோ எல்லா ஆசையும் போய்விடுகிறதோ ஹிரதயத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் போய்விடுகிறது ஏன் ஹிரதயத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் போயிடுறதுன்னா ஹிரதயத்தோடு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது ஏன்னா மனசு நான் இல்லைங்கிறான் ஆசையெல்லாம் எதை சேர்ந்தது மனசை சேர்ந்தது நான் மனசாக இருந்தால் ஆசையோடு என்னை சேர்த்துப்பேன் அகம் காமஹா பவாமி இப்போ நான் வந்து என்னென்னா அகாமஹா அகாமகா பிரம்ம அகாமமான பிரம்மனாக இருக்கேன் அகாமஸ்வரூபம் பிரம்ம ஆ காமஸ்வரூபம் மனஹா மனசோட ஸ்வரூபம் காமம் நான் வந்து காமம் இல்லை நான் ஆத்மஸ்வரூபம் அகாமஸ்வரூபமான பிரம்மனாக இருக்கேன் அப்போ இருக்கிறபோது இதோடு என்னை சேர்த்துக்கிண்டாதானே எனக்கு ப்ராப்ளம் அதுக்கு நான் உயிரே கொடுக்க மாட்டேன் என் உள்ளத்தில் இருக்கிற ஆசைகளுக்கு உயிர் கொடுத்தாலன்றோ அது செயல்பட்டு என்னை துன்புறுத்த என் உள்ளத்தில் இருக்கும் ஆசைகளுக்கு நான் உயிரே கொடுக்கப் போவதில்லை அப்பொழுது அது எப்படி செயல்பட்டு எனக்கு துன்பத்தை கொடுக்க போகிறது அதுக்குதான் கசியஸ்வித்தனம் செல்வம் யாருடையது இறைவனுடையதுன்னு சொல்லலாம் அல்லது அது மாத்திரமில்லை அனைத்து செல்வங்களும் நானேன்னு சொல்லலாம் அப்படிலாம் சங்கராச்சாரியார் ஈஷாவாசிய உபநிஷத்தில் முதல் மந்திரத்துக்கு அர்த்தம் பண்ணியிருக்கார் தேனத் தியக்தேன அந்த இடத்துல தியாகம் பண்ணுறதுன்னா என்னென்ன நாமரூப கர்மத்தை தியாகம் பண்ணுறது அகங்காரத்தை தியாகம் பண்ணுறது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் புருஷ ஏவ இதம் அடுத்த மந்திரம் படிக்கலாம் எப்போ இந்த காமங்கள்னால் போகும் மற்ற காமங்கள் மாற்று நாராயணனே நமக்கே பறை தருவான் பறைனா மோட்சம் நாராயணனே இற்றை பறை கொள்வான் மோட்சம் வேண்டாம் அவன் ஒருத்தனே போரும்னா அவன்தான் மோட்சம் மோட்சஸ்வரூபத்தை விசாரம்னா புரியும் மந்திரத்தை படிப்போம் எதா பிரபி ஹே கிர்த்த அத்தியோமோ ஏதாவத்தனுஷாசனம் எதா சர்வே பிரித்தியே ஹேஹ கிரந்த அதமர்த்தோ மிருபவதி ஏதாவத்தனுஷாசனம் ஆதிசங்கரர் இதுக்கு ஒரு சின்ன ஒரு முகவரை கொடுத்துருக்கார் என்ன சொல்லுகிறார் எப்பொழுது ஒருவனுக்கு ஆசையெல்லாம் அடியோடு அழிந்து போய்விடுகிறதோ அப்பொழுது அவன் அமிர்தமாகிறான் இங்கேயே பிரம்மத்தை அனுபவிக்கிறான் அப்படி இருக்கு மந்திரத்தில் ஆனால் இங்கே பிரம்மமாகிறான் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிடும் அமிர்தா பவதி பிரம்ம பவதி அகாமா பவதி எதா அகாமா பவதி ததா அமிர்தா பவதி எதா அமிர்தா பவதி ததா பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் மூணு எதா ததா எல்லாம் கூட பெரிசா தேவையில்லை அஹா அகாமா அமிர்த பிரம்ம அகாம அமிருத்தம் பிரம்ம அகாமம் அமிரம் பிரம்ம பிரம்மன் நவம்சங்கலிமா இருக்கிறதுனா அப்படி சொல்ல வேண்டி வரும் எப்போ காமம் எல்லாம் போகும் எப்போ எனக்கு இந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானமெல்லாம் போகும்னா சொல்ற அதை தான் சொல்கிறாரு இந்த மந்திரத்தில் சொல்கிறார் கதா புன காமான மூலதா விநாச அடியோடு இந்த காமங்கள்லாம் போகிறது எப்போ அப்படின்னு கேட்டால் அஜ்ஞானம் போனால் காமம் போயிடும் அகம் பூர்ணகாங்கிற ஜானம் வந்து அகம் அபூர்ணகாங்கிற அஜானம் போய்விட்டது என்றால் ரெண்டும் சைம வெளிச்சம் வந்தால் இருட்டு போகுங்கிற மாதிரி இரு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் இருட்டு போகிறதுக்கு எத்தனை நேரம் ஆக போகிறது சூரியனை கண்ட இருள் போலேன்னா இருள் என்றைக்காவது சூரியனை கண்டிருக்குமா சூரியன் என்றைக்காவது இருளை கண்டிருப்பாரா யோசிச்சு பாருங்க இருள் என்னைக்காவது சூரியனை பார்த்துருக்குமா நான் ஒரு நாள் இருட்டு பேசுமா சூரியன் வந்து நானும் ஒரு நாள் இருட்டை பார்த்தேன்னு சூரியனை சொல்ல முடியுமா ஒரு நாளும் நடக்காது சூரியன் ஒரு நாளும் இருளை பார்க்க முடியாது இருளும் ஒரு நாளும் சூரியனை பார்க்க முடியாது ஞானம் வந்தவுடனே ஞானம் சொல்லித்து பார்த்தே அஜானம் ஓடுறது பாரு அப்படின்னு ஞானம் சொல்லுமா அஜ்யானம் வந்து அய்யய்யோ நான் ஓடுறேன் பாரு நான் அந்த ஞானத்தை பார்த்துட்டேங்குமா அஜ்ஞானம் ரெண்டும் நடக்காது ஆனால் ரெண்டும் இருக்கா இல்லையான்னா ரெண்டும் இருக்குன்னு யாருக்கு தெரியுது அறிவற்றறியாமயும் மற்றதுவே அதனால ரெண்டும் யாருக்கு தெரியுது அதுதான் விசேஷமாக இருக்குது இங்கே பாடமே எதா எப்பொழுது சர்வே சர்வே கிரந்தய ஹிரதயச சர்வே கிரந்தயா பித்தியந்தே இந்த ஈகங்கிறத சங்கராச்சாரியை ரொம்ப சந்தோஷமாக பிடிச்சிக்கிறார் ஈக ஈகன்னு சொன்னால் ஜீவத்தகாயேவ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறந்த பிறகு அல்ல அதை எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கார் ஏன்னா துவைத சித்தாந்தப்படி மோக்ஷம் ஈகை இல்லை பரத்திர அமுத்திர அங்க அதுக்கு தான் முன்னாடி ஒரு மந்திரம் வந்தது தேவேக துத்திர தன்யோச மிருத்யுமாப்னோதி நீங்க தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்குறதோ அதுதான் அங்கேயும் இருக்கிறது எது அங்கே இருக்கிறதோ அதுதான் இங்கேயும் இருக்கிறது இதை அறியாதவன் மீண்டும் மீண்டும் மரணத்தனிடமிருந்து மரணத்துக்கே செல்லுகிறான் யாரு நான் யார் இந்த பிரபஞ்சத்தை வேற்றுமையோடு பார்க்கிறானோ வேற்றுமையை உண்மை என்று கருதுகிறானோ அவன் மீண்டும் மீண்டும் மரணத்திற்கு ஆளாகிறான் அங்கே சொல்லியிருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஈகன்னு சொன்னால் இந்த உடம்புல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதேன்னு அர்த்தம் செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் இல்லை ஆகவே இங்கேயே இப்போவே கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிற ஈகன்னா இந்த பிரம்மலோகத்தில்னு அர்த்தம் இந்த இடம் க்ளாஸ் நடக்கிற இடத்துலயே இந்த உடம்புலேயே சும்மா நான் சேர்த்து கிளாஸ் நடக்கிற இடம்னு எழுதினாங்க நோட்ஸில் இந்த உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஹிருதய கிரந்தயகா இந்த ஹிருதயத்தில் ஒரே கிரந்தி கிரந்தின்னா என்ன முடிச்சுன்னு அர்த்தம் கிரந்தயகான்னு பகுவச்சனத்தில் போட்டிருக்கார் ரூமில் இருக்கிற குட்டி பேனால் கூட எனக்கு அபிமானம் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் கிரந்தி அதோடு சேர்த்து என்ன முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் பீரோவில் இருக்கிற எல்லா புடவையோடையும் என்னை முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் எல்லா நகையோடையும் என்னை முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் அப்படி சொல்லலாமா முடித்து போட்டு வச்சுருக்கேன் அமெரிக்காவில் இருக்கிற பேரக்குழந்தையோடு முடித்து போட்டு வச்சுருக்கேன் அந்த பே பேரக்குழந்தையோட ஃப்ரெண்டோட கூட நான் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் ஓடலாமே ஓட்டுண்டே இருக்கலாம் ஓராயிரம் முடிச்சு முடிச்சோ முடிச்சு கிரந்தி கிரந்த் சங்கராச்சாரிய கிரந்திவத் திருடபந்தன ரூபா ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப இது பண்ணியிருக்கோம் கிரந்தயா அது என்னதுன்னா ஹயசிய புத்தே கிரந்தயாக கிரந்திவத் திருடபந்தன ரூபாயாக அவித்யா பிரத்யாயா அறியாமையின் விளைவாகிய எண்ணங்கள் என்னதுன்னா அகம் இதம் ஷரீரம் சங்கராச்சாரோட பாஷ்யம் அது அகம் இதம் ஷரீரம் நான் இந்த உடம்பு மம இதம் தனம் இது என்னுடைய பணம் சுகி துக்கி அகம் சுகி துக்கீச்ச அகம் நான் சுகமாகவும் துக்கமாகவும் இருக்கிறேன் இத்தியவ மாதிரி லக்ஷனாக இது மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு விட்டேன் எத்தனை மூணுதான் போடுற நான் இந்த உடம்பு இந்த பணம் என்னுடையது நான் சுகமாக இருக்கிறேன் காலையில் சுகமாக இருக்கிறேன் இல்லாட்டி காலையில் துக்கமாக இருக்கிறேன் மாலையில் சுகமாக இருக்கிறேன் அல்லது துக்கமாக இருக்கிறேன் என் சுகமும் துக்கமும் எனக்கு வந்து வந்து போகிறது ஆனால் நான் சுகமாக இருக்கிறேன் துக்கமாக இருக்கிறேன் என்பல்லாம் அவித்யா பிரத்யேயம் சங்கராஜர் அறியாமையின் விளைவாகிய எண்ணங்கள் நான் உடலாக இருக்கிறேன் இந்த செல்வம் என்னுடையது நான் இன்பமாகவும் துன்பமாகவும் இருக்கிறேன் என்பவை முதலான இதுதான் முடிச்சுக்கள் இந்த உடம்போடு என்னை சேர்த்து முடித்து போட்டு பணத்தோட சேர்த்து என்ன முடிச்சு போட்டு இன்பத்தோட சேர்த்து என்ன முடிச்சு போட்டு நட்டேன் சேர்த்து என்ன முடிச்சு போட்டு நட்டேன் சேர்த்து முடித்து போட்டுனுட்டேன் அப்புறம் பனிவோட சேர்த்து முடித்து போட்டு ரெண்டையும் சொல்லணுமே நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாத்தோடையும் என்ன சேர்த்து முடிச்சு நான் ரொம்ப நல்லவனாகண்ணா மாட்டின்டேண்ணா கெட்டவனாலும் நீ மாட்டின்டே நல்லவனாக இருந்தாலும் போச்சு நல்லவன்கிற அபிமானம் உனக்கு இருக்கக்கூடாது ஊரில் இருக்கணும்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறான் அதை பற்றி வேறு விஷயம் நீ நல்லவன் உன்னை நினைக்காதே கெட்டவன் நினைக்காதே நல்லவன் கெட்டவன்கிற குணங்களெல்லாம் எந்த ஒரு ஆதாரத்தை சார்ந்து மாயையால் கற்பிக்கப்படுகின்றனவோ இது வந்து அவித்தியாமாயா குணங்கள் வித்தியாமாயா குணங்கள் அவித்தியாமாயா குணங்கள்லாம் என்னது துர்குணமாக சுகுணமாக அவித்தியாமாயின் குணங்கள் எல்லாம் சுகுணமாக துர்குணமாக சுகுணம் துர்குணம்னா தெரியுமோ பேரெலாம் வைக்கிறாங்க சுகுணான்னு சுகுணான்னா நல்ல குணம்னு அர்த்தம் அதே மாதிரி துர்குணம் அவித்தியாமாயினுடைய குணங்களெல்லாம் துர்குணங்கள் வித்யாமாயினுடைய குணங்கள்லாம் சுகுணங்கள் நான் யார் நிர்குணகா எனக்கு குணம் கிடையாது நான் சுகுணனும் இல்லை துர்குணனும் இல்லை சுகுணங்கிறதும் என் மீது அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு துர்குணன் என்கிறதும் என் மீது பண்ணப்பட்டிருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது அது முதல் அபிமானத்தினால என்ன பண்ணுறேன் நான் கெட்டவனாக இருக்கேனே நினைச்சு நல்லவனா மாறுறேன் ஒரு தத்துவமெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு நான் கெட்டவனும் இல்லை நல்லவனும் இல்லை நான் உலகத்தில் பார்க்குறேன் யாரையே பார்த்தாலும் இவன் கெட்டவன் நல்லவன்னா பார்ப்பேன் நான் கெட்டவனும் இல்லை நல்லவனும் இல்லைன்னு நான் பார்க்குறேன் என்ன பார்க்குற போது நான் பார்க்குற மக்கள் எல்லாம் கெட்டவன் நல்லவன்னா பார்ப்பேன் யாரையும் கெட்டவனாகவும் பார்க்க மாட்டேன் யாரையும் நல்லவனாகவும் பார்க்க மாட்டேன் எல்லாரையும் என்னவாக பார்ப்பேன்னு நான் நானாக பார்ப்பேன் எல்லாரும் அகம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி ஆகையினால அசிய ஹிருதயசிய கிரந்தயா இந்த ஹிரதயத்தில் இருக்கிற கிரந்தங்கள்லாம் சங்கராச்சாரிய தத் விபரீதாது பிரம்மாத்ம பிரத்திய உபஜனநாத் வேதாந்தம் படித்து படித்து படித்து கட்டோபனிஷத்தை திரும்ப திரும்ப அடிமேலே அடிக்கிற அடித்து அம்மி முதிக்கிற அம்மி நகர்த்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பிரம்மாத்ம பிரத்யங்கிற பிரம்மாத்ம பிரத்ய உபஜனநாத் இந்த நான் என்பது பிரம்மம் என்கின்ற அறிவு விட்டதால் பிரம்மைவ அகமஸ்மி அசம்சாரி நான் சம்சாரமில்லாத பிரம்மமாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு வினிஷ்டேஷு அவித்யா கிரந்திஷு தன் நிமித்தாக காமா மூலத்த வினஷியந்தி அறியாமையின் விளைவுனால்தான் இவ்வளவு ஆசைகள் அறியாமை அழிந்தவுடன் என்ன அறியாமை என்னை பற்றி அறியாமை இந்த நான் பார்க்குற பிரபஞ்சத்தை பற்றி அறியாமை இந்த ரெண்டு அறியாமையும் எது நிற்கிறதுனா என்னோட நான் நேற்றுக்கு சொன்னமே உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்குள்ள என்ன ஆராய்ச்சி பண்ணாலே என்னுடைய மூலம்தான் உலகத்துக்கு மூலம்னு தெரிஞ்சு போயிட போகிறது பிண்டாண்டத்தை விசாரம் பண்ணினால் பிரம்மாண்டத்தை விசாரம் பண்ணதுக்கு சமானம் ஆஹா பிரம்மாண்டத்துக்கு எது ஆதாரமோ அதுதான் பிண்டாண்டத்துக்கும் ஆதாரம் ஆ பிண்டாண்டத்தை விசாரம் பண்ணுறதுக்கு என்னால் முடியும் பிரம்மாண்டத்தை நான் விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிண்டாண்டத்தில் இருக்கிற மூலத்தை விசாரம் பண்ண பிண்டாண்டத்தில் இருக்கிற விசேஷத்தை நான் விசாரம் பண்ணலை இது கிட்னியோட ஃபார்ம் எப்படி இருக்கும் ஹார்ட் எப்படி இருக்குன்னுலாம் ஆராய்ச்சி பண்ணலை நான் சொல்லிகிட்டு இருக்கேனே அது இந்த உடம்புக்குள்ளே என்னவாக இருக்குதுன்னு கேள்வி இந்த உடம்புக்குள்ளே ஹார்ட்டோட அளவு என்ன வெயிட் என்ன அதான் நான் பார்க்குறேன் ஆ இதில் இருக்கிற விசேஷத்தை நான் விசாரம் பண்ணலை அதாவது ஃபிசிக்கல் ஃபிசியலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் எதையும் நான் என்கொயரி பண்ணலை நான் யார் நான் வந்து இந்த ஸ்தூல சரீரத்தை விசாரம் பண்ண விரும்பலை சூக்ம சரீரத்தையும் விசாரம் பண்ண விரும்பலை நான் வந்து விசாரம் பண்ண விரும்புகிறது நான் யாருங்கிறது மாத்திரம் இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ஆக என்ன தெரிஞ்சு நிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு இப்போ எனக்கும் இதுக்குள்ள சம்பந்தத்தையும் நான் புரிஞ்சுக்கப் போகிறேன் ஆக இந்த மித்யா சம்பந்தம் அதுக்காக இதெல்லாம் இது இந்த உண்மையை புரிஞ்சு கொண்ட மாத்திரத்தில் நீங்கிய பொழுதிலேயே அனைத்து ஆசைகளும் அடியோடு நீங்கி விடுகின்றன இதை திருடமாக திரும்ப திரும்ப படிக்கிறான் படிக்க படிக்க மாதிரி அந்த மாதிரி ஜனங்களோட பழகணும் அதாவது இந்த ஞானத்தில் பலமுள்ள ஜனங்களோட பழகணும் ஞானத்தில் வந்து பலம் ஜனங்களோட பழகினா நமக்கு வராது இந்த ஞானத்துலேயே ஞான நிஷ்டர்களோடு பழகணும் அப்போ தான் அவங்களுடைய அந்த இதெல்லாம் அந்த பாவங்கள்லாம் நமக்கும் வரும் புரிஞ்சிக்க தெரியும் பாசாங்கம் பண்ண முடியாது யதார்த்தமாக இருக்கணும் பாசாங்கம் எத்தனை நேரத்துக்கு நிற்கும் அந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் அசைக்க முடியாது அதுதான் ஸ்தித பிரஜா பிரஜா பிரதிஷ்டிதா அவனுக்கு தான் பராபக்தகா குணாத்தீதா எல்லா பேரும் அவனுக்கு தானே ஆகையினால எப்போ ஆசை போகுங்கிற கேள்வி சங்கராச்சரிய போட்டிருக்கார் பதினாலாவது மந்திரத்துக்கும் பதினஞ்சாவது மந்திரத்துக்கும் கனெக்ஷன் சொல்கிறார் எப்பொழுது ஒருவனுடைய உள்ளத்தில் எல்லா ஆசைகளும் போகின்றனவோ அப்பொழுது அவன் அமிர்த்தமாகவும் பிரம்மமாகவும் ஆகிறான் அப்படின்னு சொன்னார் எப்பொழுது ஆசைகள்லாம் போகும் அப்படின்னா எப்பொழுது அறியாமை அடியோடு நீங்குகிறதோ அப்பொழுது ஆசைகள் அனைத்தும் போய்விடும் அவன் அமிர்த்தமாகிறான் யமதர்மராஜா மிருத்து அடிக்கடி இதில் அவர் உபயோகப்படுத்துகிற ஒரு பதம் அமிர்தம் இந்த உபனிஷத்துக்கு அமிர்தோபனிஷத்துன்னு கூட பேர் வைக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா அமிர்தங்கிற பதம் நிறைய தரம் வருது ஏன்னா இங்கே விசாரமே மரணத்தை பற்றி தான் மரணம் அிருத்தம் அமிர்தம் அதில் இந்த கட்டோபனிஷத்து வந்திருக்கிற மந்திரங்களில் பெரும்பாலான வாக்கியங்களில் அமதத்துவம்னா மரணமின்மை ஆத்மாவுக்கு பிறப்பே இல்லை எனவே அதற்கு இறப்பும் இல்லை அஹா அமிருத்தம் அத்த மர்த்தியகா அமிர்தா பிறகு மர்த்தியகா அமிர்த இந்த இடத்துல கிரந்திங்கிறதுக்கு வந்து கிரந்திகி கிரந்தயஹான்னு போட்டிருக்கார் கிரந்தயஹான்னா முடிச்சுக்கள்னு அர்த்தம் ஏகப்பட்ட முடிச்சிருக்கு எல்லா முடிச்சுக்கும் மூலம் என்னதுன்னா அஜ்ஞானம் அதனால் சங்கராச்சர் அவித்யா பிரத்தேயம்னு போட்டார் அறியாமையின் விளைவுகள் அறியாமையின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற எண்ணங்கள் அதெல்லாம் முடிச்சுங்கிறார் அபிமானம் அஜ்யானத்தினால் அவிவேகம் அவிவேகத்தினால் நிறைய ப்ராப்ளம் இல்லாட்டி இப்படி சொல்கிறது உண்டு அறிவித்தா காம கர்மன்னு ஆனால் அந்த இடத்துல அது சொல்லலை சங்கராச்சாரர் கிரந்தி அப்படிங்கிறதுக்கு அஜ்யானம்னு எடுத்து வித்யா பிரத்யம் அறியாமையினால் தோன்றிய எண்ணங்கள் எடுத்துட்டார் அறியாமையினால் தோன்றிய எண்ணங்களே இங்கு முடிச்சுக்கள் தன்னை பற்றி அறியாமையினால் தோன்றிய எண்ணங்களே இங்கு முடிச்சுக்கள் என்று சொல்லப்படுகின்றன அப்புறம் என்ன சொல்ற ஏதாவது அனுசாசனம் இவ்வளவுதான் பா விஷயங்கிறார் ஹே நச்சிகேதேதாவது ஹி அனுஷாசனம் ஏதாவதுனா இவ்வளவுதான் இதுக்கு மேலே விஷயம் இல்லை இந்த ஆத்ம தத்துவத்துக்கு மேலே புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை இதை ஞாபகம் வச்சுக்கணும் கீதையில் வந்து பதினஞ்சாவது அத்தியாயம் இருபதாவது ஸ்லோகம் என்னது இதம் குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக அப்படியே தான் அதுதான் இங்கே ஏதாவத் அனுசாசனம்ங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானக்காரர் எழுதியிருக்கார் அப்படி ஏதாவத் அனுசாசனம் ஏன் நச்சுக்கேத உபதேசம் இவ்வளவு தான் பாடத்தை முடிச்சுட்டேன் அப்படிங்கிறது ஏதாவத் நான் பண்ண வேண்டிய பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதுலாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்ல போகிறார் அது வேறு விஷயம் அதனால் என்னோடய டீச்சிங் ஓவர் எனக்கும் நிறைய வேலையெல்லாம் பாடத்தெல்லாம் முடிக்க போகிறேன் ஆகினால் ஏதாவது ஹி அனுசாசனம் இவ்வளோதான் பாடம் இதை தெரிஞ்சுட்டால் போகும் என்ன சொல்கிறார் இதம் குஹியத்தமம் சாஸ்திரம் இதுதான் சாஸ்திரம் ரகசியமான விஷயத்தை சொல்கிற சாஸ்திரம் இதை நான் உனக்கு சொன்னேன் அர்ஜுனா ஹே அனகா பாபம் இல்லாததுனால தான் டீச் பண்ணேன் நீங்களாம் புண்ணியசாலிகள் அதனால தான் உங்களுக்கு இந்த பாடத்தை சொன்னேன் உங்களையும் பார்த்து சொல்லலாம் இல்லையா அதனால தான் சொன்னிருந்தேன் ஏன்னா பொண்ணியம் இருந்தால் தான் உட்காந்துருக்க முடியும் இங்கே எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா இங்கேருந்து தங்கியிருந்து பொறுமையாக பாடம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அரட்டை அடிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறதே இல்லையே ரொம்ப டைம் கொடுத்து அரட்டை அடிக்க போயிடுவோம் அதனால் நேரமே கொடுக்கறதில்ல வேதாந்தமே இது இதுக்கே நேரம் போயிடுறது ஒன்று க்ளாஸு இல்லாட்டி தூக்கம் இல்லாட்டி கிளாஸில் தூக்கம் அதான் வேறு ஒன்று அதனால் பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாரும் ஆனந்தமாக இருக்கு எல்லாரும் ஆனந்தமாக இருக்காங்க அப்பா ஆசிரமத்தில் ஆனந்தமாக இருக்காங்க நம்ம பண்ணுற காரியத்தை கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கே அப்படி சொல்லி ஆனந்தமாக சந்தோஷப்பட்டு தான் இருக்கும் அதனால இதம் குஹியதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக அவர் சொல்றார் ஏதுத்வா இதை அறிந்து புத்திமான் சியாத் இதை நீ அறிந்து சிறந்த அறிவாளியாக ஆவாயாக அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுன்னா கிருத்தகிருத்தியஷ்ட சாத் கிருதகிருத்தியஷ்ட சாத்னா என்ன அர்த்தம் செய்ய வேண்டியதை செஞ்சுவிட்டேன் வாழ்க்கையில் வந்து சொல்கிறாங்க இல்லையா என் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுவிட்டேன் அவங்க சொல்கிறாங்க இன்னும் செஞ்சு முடிக்கலன்னு ஆ என்னன்னு என்னத்தை செஞ்சு முடிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சு கேட்டு பாருங்க போய் ஆமாம் கிழிச்சார் விரும்பா அப்படிப்பா நம்ம என்ன சொல்லுவோம் நான் எல்லாம் எல்லோரையும் எல்லாேருக்கும் தனியாக தனியாக வாங்கி கொடுத்துட்டேன் சொத்துலாம் சேர்த்துட்டேன் போயிட்டேன் அவன் கொஞ்சம் சொன்னாலும் கூட இன்னொருத்தவன் அவங்க அப்பா கொடுத்துட்டாராகும் அப்படி சொல்கிறதுக்கு இன்னொரு ஆள் இருக்குது புதுசாக வந்த ஆள் ஆனால் நீ நிறைய கொண்டு இதே தான் வீடு முழுக்கே தான் நடந்துட்டு நீங்கள் கொண்டுட்டிங்களாங்க ரொம்ப அப்படின் சொன்ன அப்படினா சாப்பாடு போயிடும் ஆனால் எல்லாம் வந்து வா இவ்வளோ சமாளிக்க வேண்டியிருக்கு இந்த கிரகஸ்தாசிரமாம் அஹோ கிரகஸ்தாசிரம எங்கிட்ட ஒரு புத்தகம் வச்சுருக்கேன் கிரகஸ்தாசிரம பிரசம்சான்னு சொல்லி கிரகஸ்தாசிரமத்தினுடைய மகிமையை பற்றி ஒரு புத்தகம் இருக்குது அப்புறம் கிரகஸ்தாசிரமம் நிந்தான்னு ஒரு புஸ்தம் இருக்குது ரெண்டுக்கு இருக்குது சந்நியாசாசிரமத்தை பற்றி இருக்கான்னு கேட்காதிங்க அதாவது இல்லறத்தை புகழ்ந்து பல ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது அப்புறம் இல்லறத்தை இகழ்ந்து பல ஸ்லோகம் இருக்குது பொது நடத்துறத பொருத்தது நல்லா அனுபவிச்சு யாரோ சமஸ்கிருத பண்டிகை ஒரே ஆள் தான் நினைக்கிறேன் லௌகாரங்கள்ல கிருத்த கிருத்தியம் வருமாயின் வராது அதே மாதிரி ஆன்மீகத்தில் வந்து நான் செய்ய வேண்டிய சாதனைகளை எல்லாம் செய்து முடிச்சுட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் தீர்த்த யாத்திரை பண்ணிவிட்டேன் ஹோமங்கள் பண்ணிவிட்டேன் பூஜைகள் பண்ணிவிட்டேன் ஜபங்கள் பண்ணிவிட்டேன் எல்லா சாதனைகளும் முடிச்சுட்டேன் தியானங்கள் பண்ணி முடிச்சுட்டேன் வேதாந்தமும் படிச்சுட்டேன் அகம் பிரம்மாஷ்டமி புரிஞ்சுன்னுட்டேன் இனி என்ன பண்ணுறது பண்ணுறதுக்கு ஒன்றும் ஆயெல்லாம் செய்ய வேண்டியதை செய்யும் செய்கை செய்து முடித்தவன் அப்படின்னு கைவில்லை நான் தான் சொல்கிறேன் இல்ல கிருத்த கிருத்தியஹா கிருஷ்ணர் சில இடங்களில் இதை சொல்றார் கர்மத்தில் அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ அகர்மத்தில் கர்மத்தை எவன் பார்க்கிறானோ அவன் மனிதர்களுள் புத்திசாலி ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்தஹா அவன் நன்றாக தத்துவத்தில் தன்னை இணைத்து கொண்டு விட்டான் கிருத்ன கர்ம அவன் தன்னுடைய மன அமைதிக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டான் இனிமேல் அவனுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை நிறைவு பெற்றவன் அர்த்தம் இங்கேயே இவ்வுலக வாழ்க்கையிலேயே நிறைவை உணர்ந்து நிறைவை வழங்குகிறான் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைவிலிருந்து வந்த மொழிகள் நிறைவை உணர்ந்தவர்கள் சொன்ன மொழிகள் குறைவிலா நிறைவை உணர்ந்தவர்கள் சொன்ன மொழிகள் அதனால தான் தொல்காப்பேன் அதே தான் சொல்கிறார் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப நான் நேற்றுக்குதான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் தொல்காப்பியருக்கு சம்ஸ்கிருத பேர் இருக்குது திருண தூமாக திருண தூமாக இவர் ஜமதக்னியோட சகோதரரான் தொல்காப்பியர் நம்ம ஊரில் எத்தனை பேர் அடிக்க வரப்பறானோ நம்மளை இப்போ சொன்னோம்னா திருண தூமாக அகஸ்தியரோட சிஷ்யரா இவரோட படித்தவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கலாம் எல்லாம் ஒரு லிஸ்ட்டு இருக்குது இதை சொன்னது ஒரு பெரிய தமிழ் பண்டிதர் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஜெகவீர பாண்டியன் ஜெகவீரபாண்டியங்கிற ஒரு தமிழ் பண்டிதர் தான் இதை சொல்லியிருக்கார் தொல்காப்பியருடைய சரித்திரம் இந்த பிராமின் கம்யூனிட்டியில் ஒரு குரூப் இருக்குது அதுக்கு பேர் காப்பிய பிராமணான்னு பேர் காப்பிய பிராமணர்கள் அப்படின்னு பேர் அவங்களுக்கெல்லாம் இந்த அமாத்திய பிராமணர்கள் மாதிரி இதெல்லாம் பிராமின் கம்யூனிட்டிகளே பிரிக்கிறது வாத்திமாங்கிறோம் அதுதான் அமாத்தியான்னு பேர் மாதிரி குரூப் குரூப்பாக இருக்காங்க இப்போ வந்து தட்சிண மாற நாடாருங்கிறீங்கள்ல இந்த நாடார் வேறு அந்த நாடார் வேறுங்கிறீங்கள அதெல்லாம் இப்போ எல்லாம் போச்சு விவசாயியே போயிடுது அது வேறு சமாச்சாரம் அது மாதிரி இது மாதிரி வர்ணத்தில் வந்து இந்த நாடார் அந்த நாடார் அப்படி சொல்கிற மாதிரி இதுலேயும் குரூப்பெல்லாம் இருக்குது எதுக்கு இதை சொன்னோம்னா நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப தொல்காப்பேர் சொல்றாரு சொல்றதுக்கு வந்து துல்காப்பேர் கதை சொன்னேன் ஆ நிறைமொழி கிருத்த கிருத்தியஹா கிருஷ்ண கர்ம கிருத்து கீதையில் அடிக்கடி வரும் அதனால் ஏதாவது அனுசாசனம்னா இதுக்கு மேலே நீ தெரிஞ்சிக்க வேண்டியது செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை செய்ய வேண்டியதும் ஒன்றுமில்லை அறிய வேண்டியதும் ஒன்றுமில்லை செய்ய வேண்டியதை செய்தாயிற்று அறிய வேண்டியதை அறிந்த பிறகு செய்ய வேண்டியதெல்லாம் செய்த ஆகிட்டு அப்புறம் ஏன் செய்கிறான்னா அது உடம்பு தானாக செய்கிறது நானாக செய்கிறேன் அது என்னது நான் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம் சுற்றுறதுன்னா ஃபேன் வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றுறதுன்னா இது கொஞ்சம் நேரம் தான் சுற்றுறது நீங்கள் ரொம்ப நேரம் சுற்றுறீங்களேம்மா நான் சுற்றுறதை பற்றி உனக்கு என்ன கவலப்பா உனக்கு புரிஞ்சுதுன்னா ஆனந்தமாக இருந்துட்டு பேசாமல் இருக்கு அனுசிஷ்டி உபதேசா சர்வ வேதாந்தானாம் உபதேசங்கிற சங்கராச்சர் அனைத்து வேதாந்தங்களின் கருத்து மையக்கருத்து இதுவே அப்படிங்கிறார் அனைத்து வேதாந்தம் உபனிஷத்துக்களின் மையக்கருத்து இதுவே சென்ட்ரல் தீம் சர்வ வேதாந்தத்தினுடைய உபதேசம் இதுவே சொல்லியாச்சு இனி அடுத்தது ஒரு டைவர்ஷன் மாதிரி பதினாறாவது மந்திரம் இந்த மந்திரம் வந்து வேறு விஷயத்தை சொல்கிறது அதாவது க்ரமமுக்தி சாதனம் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்னா தலையால தண்ணி குடிக்கிறதா அது என்னென்னு எனக்கு புரியறதே இல்லை இன்றைக்கி வரைக்கும் தலையால் தண்ணி குடித்து பார்த்தார் அப்படிமா அது என்னென்னு தெரியல இன்றைக்கி அதனால் இப்போ சொன்னாலும் புரியலையே அப்படின்னா இருக்குப்பா இருக்கவே இருக்கு அடுத்த வழி பிரம்மலோகத்துக்கு அதாவது ஏற்கனவே சொன்னார் அவர் மனித லோகத்தில் தெரிஞ்சுக்கலாம் பித்ர்லோகத்துலேயும் கந்தர்வகலோகத்துலேயும் தெரியாது இல்லாட்டி பிரம்ம லோகத்துக்கு அப்போது இந்த நாலு லோகத்தில் இப்போ நம்ம எந்த லோகத்தில் இருக்கோம் இந்த லோகத்தில் இருக்கோம் இப்போ புரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனமாக பிரம்மலோகத்துக்கு போய் சேர்ந்து புரிஞ்சு இது பண்ணுறதா அப்படின்னா இங்கே எனக்கு ரொம்ப இடைஞ்சல் ஜாஸ்தியாக இருக்குது நான் பிரம்மலோகத்துக்கே போகிறேன்னா அப்போனா அந்த மூலையில் போய் உட்காருன்னா நீ வந்து அடுத்த லிஸ்ட்டில் இருக்கே அதனால் இந்த விசா வந்து சில சமயம் கொடுக்க மாட்டான் அவருக்கு சொல்லணுன்னா நான் ஒன்று நீ நெக்ஸ்ட்டு ட்ரிப் வாங்க்பான் பழையபடியும் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ்லாம் தூக்கின்னு ஓடணும் ஆச்சா அது மாதிரி இவனுக்கு வந்து வழி இல்லை அப்படின்னா இந்த பக்கம் உட்கார் உட்கார்ந்தவுடனே என்னென்னா அங்கேருந்து நான் ஒருத்தர் வர சொல்கிறேன் உனக்கு அவர் பிராணாயமெல்லாம் சொல்லி தருவார் நல்லா பிராணாயம பழகு அப்புறம் வந்து எல்லா ஆசனங்களும் போடு கொஞ்சம் வந்து என்னது சிரசாசனமும் போடணும் எல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கோ என்ன பிரம்மலோகத்துக்கு போகணுமே ப்ரிப்பேர் பண்ணணும் யோகாபியாசங்கள்லாம் பண்ணணும் அங்கே கிச்சன் பக்கம் எட்டி பார்க்காத இந்த பக்கம் ரெண்டு வாழைப்பழம் தரேன் அதெல்லாம் சாப்பிடு எல்லாம் சாப்பிட்டு நீ எல்லாம் யோகாபியாசம் பண்ணிட்டு கொஞ்சம் நாளில் உனக்கு ட்ரைனிங்லாம் கொடுப்போம் ஒரு நாளைக்கு மூச்சை மேலே விட சொல்லுவேன் அன்றைக்கி அங்கே குழி வெட்டி வச்சிருப்பேன் எல்லாம் குழி குழியெல்லாம் வெட்ட குழியெல்லாம் கரெக்டாக வெட்டி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ பிராணனை என்ன பண்ணுற சர்வத்வாராணி சம்யம்ய மனோகிருதி நிருத்த மூர்த்தினி ஆத்ய ஆத்மன பிராணம் ஆஸ்திதோ யோக தாரணம் ஓம்னு சொல்லு மூச்சு காத்த நல்லா இழு மேலே அப்படின்னா பட்டார் வெடிச்சு போயிட்டார் பிரம்மலவத்து யார் அவர் போயிட்டார் அப்புறம் இங்கே உடனே எல்லாம் குழிக்குள்ள எல்லாத்தையும் வச்சு மூடி உப்புக்குப்பெல்லாம் போட்டு மூடிவிட்டு ஒரு ஏதோ பூஜையும் பண்ணிவிட்டு சிவாயின மகா முடிஞ்சு போச்சு கிருத்த கிருத்தியம் நம்ம அதனால் என்னென்ன இது கிரமமுக்தி அது இந்த மந்திரம் கிரமமுக்தியை சொல்கிறது பகவத்கீதை எட்டாவது அத்தியாயத்தினுடைய விஷயம் எப்போவுமே சாஸ்திரத்தில் இதை சொல்கிறது உண்டு இது ஒரு காரணம் இன்னொன்று நச்சிகேதஸ் வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அக்னி வித்தியை கொடுன்னு ரெண்டாவது வரம் கேட்டான் அந்த ரெண்டாவது வரத்துக்கு யமதர்மராஜா கொஞ்சம் அதிகமாகவே உபதேசம் பண்ணார் கர்மா கேவல கர்மா மாத்திரம் இல்லாமல் உபாசனையோட கர்மா சொன்னார் அந்த நாச்சிகேத்த சயனம் அந்த நாச்சிகேத சயனம் அவன் பேராலேயே அந்த யாகத்துக்கு பேர் வச்சார் அவன் பேரே அந்த யாகத்துக்கு வச்சார் யம தர்மராஜா அந்த நாச்சிக்கேத்த சயனத்தில் உபாசனையோடு பண்ணினா பிரம்மலோகத்துக்கு போகிறது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து கொஞ்சம் அந்த கத்தியை திரும்பவும் சொல்கிறார் இந்த மந்திரத்தில் இது வந்து ரெண்டாவது வரத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் இதுவரைக்கும் சொன்ன விஷயம் புரியலைன்னா பெட்டர் கோ டும்மலோகா அப்படின்னு யார் சொல்றா எமதர்மராஜா நான் இருந்தாலும் நான் இதை சொல்லணும் அப்படி இல்லைன்னா தியானம் பண்ணி கிரமமுக்தி அடை அப்படிங்கிற அர்த்தம் ஏன்னா இங்கே சொல்லியாச்சு சொல்லியிருக்கார் அதுதான் சங்கராச்சாரிய கோட் பண்றார் இப்ப இதுக்கு முன்னாடி மந்திரத்தில் ஈக பதினஞ்சாவது மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இங்கேயே பெற்று காமத்தைக்கி அமத்தை அடைந்து பிரம்மஸ்வரூபமாகிறது சொன்னார் தெளிவா தெரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்க முடியாதவர்கள் அபரவிதான் கூட போடல மந்த பிரம்ம விதா பிரம்ம தத்துவம் தெளிவாக புரியவில்லை உத்தம பிரம்மவிதாக மத்தியம பிரம்மவிதாக அதமம் போடலை மந்த பிரம்மவிதா சுவாமி நீங்கள் சொல்கிறது ஒன்றும் சரியாக புரியவே மாட்டேங்கிறது நானும் என் எல்லாமும் ட்ரை பண்ணுறேன் புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் முடியலையே அப்படின்னா சரி நான் உனக்கு வேறு வழி சொல்லித்தரேன்ப்பா பார் அப்படிங்கிற ஒன்று திரும்ப திரும்ப பொறுமையாக க்ளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டே இரு இந்த உபனிஷத்து புரியலைன்னா அடுத்த உபநிஷத்தை படிப்போம் இல்லாட்டி இந்த உபநிஷத்தையே இருபத்தஞ்சாயிரம் படிப்போமே ஜென்மாவில் வேறு என்ன வேலை பண்ணிட்டுருக்கலாம் இல்லாட்டி தியானம் பண்ணு வேற ஒன்றும் பண்ண முடியாது மோட்சத்து இல்லை நான் அந்த தியானம் பண்ணி பழகிறேனே அப்படின்னா அதுதான் சொல்கிறாரு மந்திரத்தை பார்ப்போம் சதஞ்சை காச்சிரு நாட்யா தாசாம் மூர்தானிஸ்ருக்கா தயோர்தாயன் அமிர்தத்வமே தீ ைகாச்சா மூர்னா தயர்மாயமே விஷுவங்கனே இங்கேயே பிரம்மத்தை புரிந்து கொண்டவனுக்கு இந்த பிராணன் உடம்பை விட்டு கிளம்புறது போகிறதுங்கிறதெல்லாம் கிடையாது இங்கேயே அது ஒடுங்கி விடுகிறது இந்த சூக்ம சரீரம் இந்த சரீரம் போகிறபோதே இந்த சூக்ம சரீரமும் பிரபஞ்சத்தில் எப்படி இந்த ஸ்தூல சரீரம் ஸ்தூலமான பஞ்சபூதங்களில் கலந்து விடுகிறதோ அப்படியே இந்த சூக்மமான அந்தகரண சூக்ம சரீரமும் கலந்து விடுகிறது இது பிரயாணம் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது சாஸ்திரோபதேசம் இந்த ஜீவனுடைய சூக்ம சரீரம் இந்த ஞானத்தை அடைந்த பிறகு இந்த சரீரம் போன பிறகு இங்கேயே அது ஒடுங்கி விடுகிறது அஜ்ஞானிக்கு மாத்திரம் தான் ட்ராவல் இருக்கு பயணமுறை ஆனால் இங்கே என்ன சொல்கிற இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறது இதெல்லாம் இந்த சாதனைலாம் பண்ணியிருக்காங்க இவன் வைராகியசாலி பக்தன் ஆனால் இந்த வேதாந்தம் மாத்திரம் புரிய மாட்டேங்குது எல்லாம் பண்ணியிருக்கான் கர்மகாண்டத்தை நன்றாக அனுஷ்டானம் பண்ணியிருக்கான் உபாசனை பண்ணியிருக்கான் எல்லாம் பண்ணியிருக்கான் இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் புரியவே மாட்டேங்குது இது அனைத்தும் பிரம்மம் அகம் பிரம்ம சர்வம் பிரம்மங்கிற இந்த தத்துவம் அவனுக்கு உபதேசங்களை பலமுறை பண்ணினாலும் புரியறதில்லை அவனுக்கு ஒரு சாதனத்தை சாஸ்திரம் வைத்திருக்கிறது அதான் இங்கே சொல்கிறார் இந்த ஹிரதயத்தில் நிறைய நாடிகள் இருக்குது ஹிருதயத்தில் நிறைய நாடிகள் இருக்குது நாடின்னா அது என்னன்னு கரெக்டாக தமிழ்லேயோ இங்கிலீஷ்லையோ சொல்ல முடியாது நாடின்னா உடம்புக்குள்ள நிறைய பாதைகள் இருக்குது நிறைய ரூட்ஸ் இருக்குது நரம்புகள்லாம் சொல்லுவோம் நாம நாடி நரம்பு நாடின்னா என்ன நரம்புன்னா என்ன நரம்பு நாடின்னா நாடி அந்த நாடிங்கிறத பற்றி பெரிய விசாரம் இருக்குது நாடினால் ஜோசியந்தோன்னு நாடி ஜோசியங்கிறான் இந்த இடத்துல இப்படி பிடிச்சி பார்க்குறாங்க அதுக்கு பேர் நாடி பார்க்குறது நாடி பிடிச்சி பார்க்குறதுங்கிறோம் இப்போ நாடிங்கிறத வந்து கரெக்டாக சொல்ல முடியாது உடம்புக்குள்ள நிறைய நிறைய பாதைகள்லாம் இருக்குது நிறைய ரூட்டு இருக்குது பாதைகள் நிறைய போகுது ஆனால் எழுபத்ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குதுன்னு சொல்லுகிறது சாஸ்திரம் எழுபத்ரெண்டாயிரம் நாடிகள் உடம்புக்குள்ளே இருக்கான் எப்படி கணக்கு போட்டாங்களோ தெரியாது எழுபத்ரெண்டாயிரம் நாடிகள் உடம்புல இருக்கு அதில் நூற்றி நாடிகள் பிரதான நாடிகள் ஹைவேஸ் மாதிரி எக்ஸ்பிரஸ் வே மாதிரி நூற்றி நாடி அதில் ஒரு மெயின் நாடி இருக்குது மெயின் நாடி இருக்கு ஏகா பாருங்க ஹிருதயத்தில் இவர் என்ன சொல்கிறார் சதஞ்சைக்காச்சயசிய நாட்யா ஹதயத்தில் வந்து நூற்றி ஒரு நாடிகள் இருக்கின்றன தாசாம் ஏகா அதில் ஒரு நாடி உச்சந்தலையை நோக்கி செலுகிறது உச்சந்தலையை நோக்கி செலுகிறது இந்த இடம் வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற இடத்துல இது மென்மையான பகுதி குழந்தையிலேருந்தே நம்ம அதை பார்க்குறோம் இது வந்து கொஞ்சம் இது டெண்டருங்கிறாங்க இல்லையா மென்மையான பகுதி ஆக ஒரு நாடி போகிறது இதை உப மற்றொரு உபநிஷத்துலேயும் சொல்லியிருக்கு ஆக இந்த அதுக்கு தான் சொல்கிறது இடா பிங்கலாக சுஷும்னா இந்த ஹோமத்தில் கூட நெய்ப்பாத்திரத்தை கூட ரெண்டு தர்பையை போட்டு இப்படி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் தர்பை போட்டு இப்படி ஒன்று பிரிச்சுக்கிறது இடா பிங்களா சுஷும்னா மூக்கு பிராண வந்து இடா பிங்கலா சுஷும்னா உள்ளுக்குள்ள கும்பகத்தில் இப்படி எல்லாம் இந்த நாடியோட சம்பந்தப்படுத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு இடா நாடி பிங்களா சுஷும்னா இதில் இவர் ஒன்று தான் சொல்கிறார் சந்திரகலா சூரியகலா அக்னிகலா சூரிய சந்திர அக்னிகலைகள் இப்படிலாம் நிறைய இருக்குது யோகசாஸ்திரங்கள் இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்துக்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு ஆக இதில் என்ன பண்ணுகிறது இந்த ஹிரதயத்தில் நிறைய நாடிகள் இருக்குது அதில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் நூற்றி ஒரு நாடிகள் ரொம்ப விசேஷமான நாடிகள் அந்த நூற்றி ஒரு நாடுகள்லேயும் ஒரு நாடி இது பாருங்க இது சத்தியமாக மிச்சையா எவ்வளோ சீரியஸாக இருக்குது பாருங்க நம்ம கேட்குறோம் ஏன்னா நம்ம புரிஞ்சு இது சத்தியமாக மிச்சயான்னா இது அத்தனையும் மிச்சம் ஆனால் மிச்சைக்குள்ளே இருக்கிற ஒரு கிரமம் மிச்சைக்குள்ளே இருக்கிற ஒரு கிரமம் ஒழுங்கு இருக்குது இந்த வாழ்க்கையே மிச்சம் தானே மிச்சா வாழ்க்கையில் ஒரு முறையை பின்பற்றுகிறோம் இல்லையா அந்த ஒரு முறை அவ்வளோதான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது ஒரு வழி ஆஹ் தாசாம் தாசாம் நாடினாம்னு அர்த்தம் அந்த நாடிகளில் ஏகா மூர்த்தானம் அபினிஸ்ருதா ஒரு நாடி உச்சந்தலையை நோக்கி போகிறது ஹிருதயத்திலேருந்து ஏன் வச்சுங்க ஹிருதயத்திலேருந்து போகிறது மூலாதாரத்துலேருந்து போகலை ஹிரதயத்திலேருந்துன்னு சொல்லியிருக்கீங்க ஹயத்திலருந்து நூற்றி ஒரு நாடிகள் போகின்றன அந்த நூற்றி ஒரு நாடிகளில் ஒரு நாடி உச்சந்தலையை நோக்கி போகிறது இவன் என்ன பண்ணுறான் பிராணாயாம பலத்தினால பிராணாயாமம் தியானம் சூரிய மண்டலத்தில் இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன் இந்த டோட்டல் மைண்டை தியானம் பண்ணுறான் இது ரொம்ப முக்கியம் சமஷ்டி மனசை தியானம் பண்ணணும் சமஷ்டி மனசு இங்கே இப்போ பார்த்தோம் இல்லையா இந்திரியங்களை காட்டிலும் மேலானது மனம் மனதை காட்டிலும் மேலானது உயர்ந்தது நுண்மையானது வியாபகமானது புத்தி புத்தியை காட்டிலும் உயர்ந்தது ஹிரண்ய கர்ப்பன் மகான் மகத்து காட்டிலும் அப்புறம் அவ்யக்தம் போனது அதிலேயே ஹிரண்ய கர்ப்பன் அதனால் இந்த புருஷத்தியானம்னு ஒன்று சொல்லுவாங்க யோகிகள்லாம் புருஷத்தியானம் பிரகிருதி தியானம் அப்படிலாம் பிரிப்பாங்க இதெல்லாம் வந்து ஈஷாவாச உபனிஷத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அந்த புருஷனை நினைச்சு கொண்டு ஹிரண்ய கர்ப்பனை தியானம் பண்ணி சமஷ்டி மனசு சூரியனில் தியானம் ஆவாகனம் பண்ணி அதை தியானம் பண்ணுறது அதை தியானம் பண்ணி கொண்டு இந்த சரீரத்திலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிறது தயா ஊர்துவம் ஆயன் இந்த ஜீவன் அந்த நாடிக்குள்ள நுழைஞ்சிடுவான் அந்த நாடிக்குள்ளே நுழைஞ்சு இவன் என்ன பண்ணுவான்னா அந்த நாடி வழியா வெளியில் கிளம்பிடுவான் தலையை பெயர்த்திருந்து கிளம்புறது அது வந்து அந்த பிராணாயாமத்தை பண்ணி பண்ணி அந்த மூச்செல்லாம் சேர்த்து சேர்த்து சேர்த்து கொண்டு வரணும் எங்கே வேணாலும் வைப்பான் இந்த இடத்துல வீங்குன்னு இந்த இடத்துல இதை மாத்திரை ஆட்டுன்னா ஆட்ட தெரியும் அவங்களால் காதை மாத்திரை இது பண்ணுன்னா பண்ணிவிடுவான் ஏன்னால் அந்த பிராணசக்திக்கு அவ்வளோ பலம் இருக்குது மூச்சு காற்றை உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கிற மூச்சுக்காற்றை வந்து அபியாசம் பண்ணினால் அது எங்கே வேணாலும் நிறுத்த முடியும் காது கிட்ட நிறுத்தி காதை ஆட்ட முடியும் நமக்கு காதை ஆட்டுறது மாட்டுக்கு தான் காதை ஆட்ட முடியும் நம்மளால் காதை ஆட்ட முடியுமா வேணால் பிடிச்சி தான் ஆட்ட முடியும் தானாக இது பண்ண முடியாது இந்த யோகிக்கு அதாலும் முடியும் யோகியாலும் முடியும் எங்கே வேணாலும் நிறுத்த முடியும் இங்கே நிறுத்தலாம் இங்கே நிறுத்தலாம் நிறுத்தி நிறுத்தி பார்ப்பாங்க அதை அதை முயற்சி பண்ணுறவங்க அதை செய்வாங்க செஞ்சு செஞ்சு பழகி இங்கே கொண்டு நிறுத்தி நிறுத்தி பழகிப்பான் பழகி ஒரு நல்ல நாளை பார்த்து குழியெல்லாம் தயார் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுரு அதுக்கு தான் சில பேர் இப்படிலாம் பண்ணுறது உட்காந்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் நாள் பண்ணிகிட்டே இருப்பாங்க அபியாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை வந்து பண்ணினா அதுக்கு எவ்வளோ தூரம் அது கிளிக்காகுன்னு சொல்லி அது சில சமயம் அதில் விபரீதங்கள் ஆளான்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் கிரமமாக அதுக்குன்னு ஒரு குரு இருப்பார் அது சொல்லிக் கொடுப்பார் எல்லாம் நிறைய இருக்குது வந்து இது சொல்கிறது அஹ தயா ஊர்துவம் மேலே கிளம்பி நேராக பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மதேவரோடு சேர்ந்து வாழ்ந்து எப்படி பிரம்மதேவருடைய சரீரம் போகிறதோ அன்னைக்கு தான் இவனுக்கு இவனோட சரீரம் அங்கே போகும் ஆனால் அங்கே ஞானத்தோடு இருப்பான் அங்கே ஜீவன் முக்தனாக இருப்பான் பிரம்மலோகத்தில் ஜீவன் முக்தன் இந்த லோகத்தினுடைய திருஷ்டியில் பிரம்மலோக முக்தி வந்து கிரமமுக்தி இங்கேயே ஜீவன் முக்தி அடையிறது சௌரியமா இந்த பிரம்மலோகத்தில் ஜீவன் முக்தி அடையலாமா அந்த பிரம்மலோகத்தில் போய் ஜீவன் முக்தி அடையணுமா கேள்வி அதுதான் அந்த லோகத்தில் போய் ஜீவன் முக்தி அடையணும்னா இந்த லோகத்தில் இங்கே யோகாபியாசம் பண்ணணும் யோகாபியாசம் பண்ணணும் உபாசனை எல்லாம் பண்ணணும் அங்கே போய் அடையலாம் அமிர்தத்துவம் ஏத்தி அங்கே பிரம்மா அங்கே போய் என்ன பண்ண போகிறார் இதே கட்ட உபனிஷத்து தான் சொல்லிக் கொடுக்க போகிறார் பிரம்மா அதே தான் சொல்லித் தருவார் அங்கேயும் போய் அங்கேயும் போய் நான் யோகம் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா அங்கே போய் யோகமெல்லாம் பண்ண முடியாது அங்கேயும் வேதாந்தம் படித்து தான் ஆகணும் அங்கே எந்த உபனிஷம் சொல்லிக் கொடுப்பாரோ தெரியாது பிரம்மாவோடய டீச்சிங் இப்படி இருக்குது புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுருக்கு பிரம்மா உபதேசம் பண்ணுவார் அமிர்தத்வம் ஏத்தி அங்கே போய் மோட்சத்தை அடைகிறான் அனா வினற்றவர்கள் கீழானவர்கள் அர்த்தம் சம்சாரத்தை விரும்புகிறவர்கள் உமணே பார்த்த விஷ்வங் அனிய உமணே பார்த்தீ விஷ்வங்க நானாவிதைய பல்வேறு வகையான அனிய பல்வேறு நிலைகளை அடையக்கூடிய மற்றவர்கள் பல்வேறு நிலை என்னென்ன மரமாக பிறக்கலாம் மிருகமாக பிறக்கலாம் தேவனாக பிறக்கலாம் எந்த உடம்பில் வேணாலும் போய் பிறக்கலாம் உத்ரமணனே பவந்தின்னா அந்த உடம்புலேருந்து சாதாரணமாக உயிர் போகிறது இவங்க யோகிக்கு கபாலத்தின் வழியாக உயிர் போகிறது மற்றவங்களுக்கு வேறு எந்த வழி வேணாலும் உயிர் போய் அவங்க சம்சாரத்தை அடையலாம் வேறு எந்த கத்தியை வேணாலும் அடையலாம் தேவ சரீரமோ மனுஷ சரீரமோ மிருக சரீரமோ எந்த உடம்பை வேணாலும் அவர்கள் அடையக்கூடும் அப்படிங்கிறது தான் ஆக உத்ரமணே பவந்தி உத்ரமணம்னு சொன்னால் இந்த உடம்புலேருந்து பிராணன் கண்ணு வழியாக போகலாம் காது வழியாக போகலாம் மூக்கு வழியாக போகலாம் எந்த வழியாக போனான் என்று போய்ட்டு அவனுக்கு என்ன கதி தெரியாது ஆக இந்த மந்திரம் க்ரமமுக்தி சாதனத்தை சொல்லியது யோக சக்தியினால் இந்த சரீரத்திலிருந்து ஜீவனை பிரித்து கொள்கிற விஷயத்தை சொல்லியது இன்னும் உள்ள மந்திரங்களை நாளைக்கு பார்ப்போம் ஓம் சகனா பவது சகன்து சீர்யங் கரவாவகை தேஜஸ்வினாவதீ தமஸ்துமாவித் விஷாவஹைஇ ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட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 OM ADI GURUNATHA SWAMIKI